நட்டின்னையர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையில நம்ம எனக்கு செய்யப்படுது மழைக்காய் பொடிமா செய்ய தேவையான பொருட்கள் மழைக்காய் ரெண்டு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்த மருப்பு ஒரு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு தொண்டு கடுகு ஒரு ஸ்பூன் தேங்காய் தூள் சிறிதளவு உப்பு ஊசி கேற்ப எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் கருவேப்பிலை சிறுதளவு கொத்தமல்லி சிறிதளவு தேங்காய் துருவி அரை மூடி எலுமிச்சம்பழம் ஒன்று செய்யமுறை முதல்ல தேங்காய் துருவி வச்சிருவோம் வாழைக்காயை வந்து ஸ்டவ் பாத்திர வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் பாதியாக கட் பண்ணி போட்டுருவோம் தோலோடவே மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுருவோம் அது வேந்த உடனே அதை எடுத்துருவோம் தோல் எல்லாம் நெக்கிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிப்போம் ஸ்டவ் பாத்திரம் வச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு பெருங்காய தூள் போட்டு பொறிஞ்சதும் கடலப்பருப்பு உத்தம் பருப்பு போட்டு வருத்துருவோம் காஞ்சி மிளகா ரெண்டு கிள்ளி போட்டு அதிகம் வதக்கிடுவோம் பச்சை மிளகாவும் பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டுருவோம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் இஞ்சி துருவல் ஃபைனாக சாப்பண்ணி பொடியாக சாப்பண்ணி அதையும் கலந்து விட்டுருவோம் இந்த வாழைக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை எடுத்து இதில் நல்லா டாஸ் பண்ணி விடுவோம் ஏற்கனவே வெந்திருக்கனால ஜஸ்ட் டாஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கலந்து விட்டுடுவோம் கலந்துட்டு நல்லா டாஸ் பண்ணி விடுவோம் டாஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் துருவல் மேலே தூவிடுவோம் கொத்தமல்லி தாழி பொடியை க்ரஷ் பண்ணி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம் எலுமிச்சம் சாறு மேலே மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு டாஸ் பண்ணி சூப்பர் பண்ண டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழைக்காய் பொடி மாஸ்தயார் இது எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்